நபிசாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தம் அலுவல் காரணமாக ஒரு இரவு இஷாவை நாங்கள் பள்ளியிலேயே உறங்கி பின்னர் விழித்து பின்னர் உறங்கி பின்னர் விழித்தோம் பிறகு எங்களிடம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வந்து உங்களை தவிர பூமியில் உள்ளவர்களில் வேறு எவரும் இத்தொழுகைக்காக காத்திருக்கவில்லை என்றார்கள் தூக்கம் தம்மை மீறி போய்விடும் என்று அச்சமில்லாத போது இஷாவை முன்னேறம் துழுவதையோ பின்னேரம் தொழுவதையோ ஒரு பொருட்டாக இபுனும் வரது எல்லாகும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள் அதாவது இரண்டையும் சமமாக கருதுவார்கள் மேலும் இஷாவுக்கு முன் உறங்குபவர்களாகவும் இருந்தனர் என்று நாபியோ கூறுகின்றார்